எ எங்களில் ஒருவருக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் நிலையில் அணைத்துக் கொள்ள நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் விரும்பினால் மாதவிடாய் போகும் இடத்தை துணியால் கட்டி கொள்ளுமாறு கட்டளையிட்டு அவரை அணைத்துக் கொள்வார்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தமது மனதை கட்டுப்படுத்திக் கொள்வது போன்று உங்களை யார் தமது மனதை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும்